சொக்கநாதருக்கும் அங்கேற்க வணக்கம் சொல்றார் அதுல பேருடைய ஆட்சி அம்மாவும் நானும் என்ன இந்த மையரு மனத்தார் சொல்லும் வாய்மையாறு ஒழிகி என்ன பண்ணும் எந்த ஒரு செய்தியும் இதுவரை நீ படிச்சிருக்கிற அந்த அறிவையும் துணையா வச்சுக்கணும் இந்த அமைச்சருடைய அனுபவத்தையும் துணையாக நீ படித்த அறிவு நேரலை கிடைக்கிறோம் அருமை அருமை ஒற்றும் நூலும் இவ்விரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் ஒற்றர்களையும் தான் இதுவரை படித்த நூலறிவையும் இரண்டு கண்ணாக கொள்க ஒரு அரசன் என்று சொன்ன ஒற்றும் ஒரே சான்ற நூலும் ஒற்றும் ஒ நூலும் ஒற்றையும் ரொம்ப அருமீங்கல்லாம் லட்ச லட்சம் பவுண்ட் தந்த பரிமையாளனை பாராட்டு ஒற்று தன் கண் மாட்டாத பரப்பெல்லாம் சென்று உணர்ந்து உணர்த்துதலானும் இங்கே பாகிஸ்தான் இப்ப என்ன செய்யறாங்கிறது நமக்கு தெரியுத டெல்லியில் உட்காந்துருக்காரு மனுஷன் இவரோட அமைச்சரோட உட்காந்துட்டு இருக்காரு நரசிம்மராவ் ஆனா பாகிஸ்தான் நடக்குதே சைனாவில் நடக்குது என்பதே யாரும் ஒற்றைதான் தெரியணும் ஒற்று தன் கண் செல்ல மாட்டாத பரப்பெல்லாம் சென்று வந்து உணர்த்ததலானும் சரி அருமை ஒரே சார்ந்த தன் உணர்வு செல்ல மாட்டாதவற்றையெல்லாம் உணர்த்ததலானது இது உன் கார் சொல்ல உணர்ச்சிக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது எல்லாம் சொல்லும் நல்ல கற்ற நூல் கொள்கை என்றார் பழசு ஆடியில் போட்டது ஒற்று தன் கண் செல்ல மாட்ட பிந்து ஒரே சார்ந்த தன் உணர்வு செல்ல மாட்டாதாம் சென்று உணத்திலானும் இவ்விரண்டையுமே ஊனக்கண்ணும் ஞான கண்ணுமாக கொள்ளு என்றார் யார் சொன்ன திருவள்ளுவரா போன் பண்ணார் ீப்டுன் தாங்கி அளித்தனம் நெடுநாள் இந்த மையரு மனத்தார் சொல்லும் இந்த அமைச்சருடைய சொல்லையும் யார் ஒழிகி அது ஏற்கனவே நம்முடைய நூல்களுடைய அறிவியை வைத்துக் கொண்டு நீயும் செய்ய கோமுறை செய்து ஆண்டு திருவோடும் பொ நல்ல இந்த அரசியல் செல்வத்தை பல்லாண்டு பல்லாண்டுகள் நீ அப்படி செய்யும் பல்லாயிரத்தாண்டு வாழ்ப்பா மக்களும் வாழ் என்று சொல்லி அந்த ஆட்சியும் கொடுத்து விட்டு பன்னரும் கணங்கள் எல்லாம் பண்டைய வடிவமாக இப்ப ஒரு ஒளிய ஒளியில காட்டினா அருமையா இருக்கும் என்ன இல்ல அவன் காட்ட போறதில்லை நாம காட்டி இதுவரையில் சிவகணங்கள் எல்லாம் என்ன இவருக்கு அமைச்சராக ஒற்றராக வந்து சேனாபதியாக இருந்தது இப்ப இவர் வந்து கடை கட்டி எங்க போகுது கைலிக்கு போட போகுது அப்படியே பார்த்த உடனே அமைச்சராக இருந்தது எல்லாம் சிவகணங்கள் ஆயிட்டு தானே தலைவர் மற்றவர்கள் மற்ற சூழ்ந்திருக்கும் அத்திரையெல்லாம் தெரிஞ்சிட்டு ஏன் இனிமே இவருக்கு வேலை என்ன பூத இனப்படை நின்று அவர் பாடர் மாதர் மடப்பிடிமெல்லாம் நிக்குமா அது வந்து என்ன பண்ணுமா சரி கொஞ்சம் பாடுமா இவர் ஆடுவாரா போர் அடிக்காதா அப்புறம் இவர் பாடுவார் அது ஆடுமா அடாரா ஞானசம் பெருமாள் இந்த பாட்டுல கப்ப காட்ட பூத இனப்படை நின்று நாங்கெல்லாம் இலேசி விரும்ப நின்றுன்ற அது போதாமூர்த்தி என்ன இன படை நின்று இசை பாடமாடுவர் அவர் மூர்த்தி பாடர் இன்னொருவர் சடை நடு அவர் பாடர் சடை நேடு அவர் பாடர் சடை நேடு அவர் படர் சடை நடு அவர் படர் சடை நடு அவர் படல் சரி நடுமுடியதோற்பு என்ன அருமையா திருமுறைகளை அறிவிச்சிருக்காரு ஆகவே இப்ப இனிமே என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் மதுரையா ஆண்டுது இப்ப என்ன இதெல்லாம் அரிச்சு மூட்டையை கேட்டுக்காவியம் கலனை சுடிக்கணம் கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க தங்க சொல்லுது எல்லா சிவகணங்கள் ஆயிட்டுதான் அப்படி ஆகி பன்னரும் கணங்கள் எல்லாம் பண்டைய வடிவமாக தன்னருள்ணையாய் வந்த தடாதகை பிராட்டி ஓடும் இதுவரைக்கும் பாண்டி நாட்டு பெண்ண இருந்தது இப்ப யாருனால அம்மா அம்மாவாக உமையம்மையாக தான் யார் பெருமானாக அப்போ தானும் தன் மனைவியும் எல்லாம் பெருமானும் பெருமாட்டியுமாக பொன்னெடும் கோயில் புக்கு பொழிந்தனன் இதுவரைக்கும் வெளியே நின்றான் இப்ப திருமேனியில சிவலிங்க திருமேனில அவனும் அந்த பெருமாட்டு திருவணியில் திருமேனியில அந்த பெண் பெருமாட்டியுமாக ஒடுங்கி விட்டான் இப்பொழுது எது சிவலிங்க திருமேனி இங்கே அங்கே மீனாட்சி அம்மை என்றாயிட்ட இப்படியாக ஆனார்கள் ரொம்ப அருமையா சொன்னது கோயில் புக்கு இச்சை தன்னால் இன்ன அருள் படிவம் கொள்ளும் ஈரிலா இன்ப மூர்த்தி அப்படியான அந்த வடிவமெல்லாம் எப்படினாரு அவன் விருப்பத்தினால் கொண்ட வடிவம் பா நாம கொண்ட வடிவம் வினையினால் வந்த வடிவம் வினையின் வந்தது விளைவாயது தானா இச்சையாக கொண்டான் ஒரு விளையாட்டுக்காக முடிஞ்சு போயிச்சு அவன் மீண்டும் மேனி கொண்டான் இயற்கையான இப்படி கொண்டா பெருமானும் பெருமாட்டியும் இந்த உகரன் ரொம்ப அருமையான ஆட்சியை நீதி தவறா அருமந்த அரசாட்சி அறிதோ மற்ற அறிதோதான் என்பது மாதிரி அருமந்த அரசாட்சி உக்ரன் செலுத்திக் கொண்டிருந்தார் என்று இந்த வரலாறு நிறைவு பெறுகிறது எனவே இது மூன்று பகுதியாக இருந்தாலும் திருமணம் ஒன்று இடையில் வேல்வழி சென்று கொடுத்தது ஒன்று இளவரசா இது அரசனாக ஆக்கியது ஒன்று என்றாலும் இந்த இருநிலைகளையும் அவன் பெறுவதற்கு திருமணத்தையும் அரசியலையும் பெறுவதற்கு காரணம் இந்த வேல் வலை சென்ட் ஆகிய மூன்றினாலும் மூன்று திருவிளையாடலை நிகழ்த்தவாம் என்பதற்காகத்தான் அதனால அந்த தலைப்பை கொடுத்து இந்த அருமையான வரலாற்றை வைத்தார் என்று தெரியுது இப்படி எல்லாம் ஏதோனும் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் சிந்திப்பதற்கு காரணம் நான் சொன்னேங்கிறது இல்லை சத்தியமா இல்லை அல்லவா அது குருமூர்த்தியினுடைய எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த திருவுருள் தேக்கத்தை பெற்றுக்க முடிய குருமூர்த்தியுடைய திருவடிமலர்கள் வந்து கேட்டு மகிழ்ந்த பெரியவர்கள் நம்முடைய ஐயாவர்கள் இந்த இந்த வரவேற்பு அன்னந்திகள் எல்லாம் சொல்லுகின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தில் கடல் சுவர வேல்விட்ட வரலாறு என்பதை பார்ப்போம் இந்த கடல் சுவர வேல்விட்டது என்பது வரலாற்றில் ரொம்ப சுருக்கமான பகுதி தான் ஆனால் அதில் இருக்கின்ற சில இந்துமியாத கருத்துக்கள் நாம் ஆழமாக சிந்திக்க தந்தன வரலாற்றை வைத்தால் ஏறத்தாலும் ஒரு மூன்று மணித்துறையில் சொல்லிவிடலாம் ஆனாலும் அதில் இருக்கிற கருத்துக்கள் இந்துமையாமி என்பதனால்தான் அதை நாம் தனித்த முறையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையானால் அது ரெண்டு மூணு சேர்த்து எடுத்துக் அந்த வகையிலே சென்ற முறை நாம் நிறைவாக சிந்தனை செய்த ஒன்று உக்ரகுமாரனுக்கு வேல் வலை சென்று கொடுத்தது என்ற ஒரு பகுதியை பார்த்தோம் இங்கே உக்ரகுமாரன் என்று கூறப்படுவர் யாருன்னா முருகனே தான் ஆனா முருகனே உக்ரகுமாரன் என்ற பெயரோடு அவதரித்திருக்கிறார் அவதரித்த பாண்டியனாக இருக்கின்ற இறைவன் வேல் கொடுத்தார் மூன்றும் இந்த மூன்றும் சென்ற முறையை நான் குறிப்பாக விண்ணப்பித்துக் கொண்டேன் இந்த வேல் கொடுத்தது ஒரு பயமையை அழிக்க வளை கொடுத்தது இன்னொரு பயமையை அழிக்க செண்டு கொடுத்தது இன்னொரு பயமையை அழிக்க எனவே முத்திரமான பயமைகளையும் அடிப்பதற்காகத்தான் தன்னுடைய அருட்செல்வராக இருக்கிற உக்ரகுமாரனுக்கு பெருமான் இந்த மூன்றையும் அடங்கினார் வேல் வளை சென்று என்று அப்படி இருக்கும்போது முதல்கண்ணாக இருக்கிற அந்த வேல் கொடுத்ததை எந்த பயமைக்காக நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை இன்றைய சிந்தனம் காணலாம் இப்பொழுது இறைவனுடைய அருமையான ஆட்சியில் உக்கரகுமாரன் இப்பொழுது ஆண்டு கொண்டு வருகிறார் அல்லவா உகரகுமாரன் என்ற பெயருடையவர் முருகப்பெருமான் தான் என்பதை நாம் மீண்டும் நினைவு கொண்டு பார்க்கிறோம் அதனால முதல் பாட்டை ஞாபகப்படுத்தையோடு செண்டு வேல் மைந்தற்கு செண்டு வேல் இந்த மூன்றையும் கொடுத்தாரலவா அந்த மூன்றையும் அஞ்சுரும்பு அணைய வேம்பனிந்த கோண் அளித்தவாறு இது நம்முடைய தொழிலார்பாணத்தில் ஒரு அருமையான நெறி சென்ற முறை நாம் இதனை பெரியத்தில் சேர்க்கிறார் என்று சொன்னால் அந்த வரலாற்று இறுதியில் இதுவரை நாம் இதை சிந்தித்தோம் இனி இதை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த இரண்டு பெரியவர்களும் கொண்ட ஒரு முடிவில் என்ன தெரிகிறது கேட்டா சொன் மனம் எப்படி வந்து கடுமையோ அது போல நறுமணம் பணியை தடுக்கும் இந்த புகை மட்டுமல்ல நல்ல உயர்ந்து சென்று போட்டு வந்து பையன் அந்த வகுப்பு போவாது போவே போவாது அந்த நறுமணம் தொலையாந்து மேல பேச விட்டாது அது இயற்கை அது மாதிரி இந்த முறை வைப்பில் இருந்து என்ன தெரிகிறோம் என்று சொன்னால் ஒரு அருமையான குறிப்பு ஒரு நீண்ட நடிக செய்திகளை சிந்தனை செய்த பிறகு இதுவரை நாம் இன்ன சிந்தித்தோம் என்று ஒரு முடிவு சொன்னாதான் அந்த நமக்கு பாருங்க இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று சொல்றாங்களே அதற்கு ஏற்படுத்தும் அது அந்த ஒரு வரலாற்றை முடிக்கும் பொழுது இருக்கலாம் அது தொடங்கும் பொழுது நாம் இதற்கு முன்னர் சிந்தனை செய்தோம் இப்பொழுது இனி சிந்தனை செய்ய என்று சொல்கிற பொழுதும் சென்றதை நினைவு கூர்ந்து இனி வருவதை நினைவுகூள்வதற்குதே அது ரொம்ப சிறப்பு மிகச் சிறப்பு நம்முடைய ஞானசம்பந்த வரவேற்ற பகுதியில கூட சென்ற காலத்தின் படுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் விழுமையை வாழ்வும் என்று சொல்வது போல இதுவரை நாம் சிந்தனை செய்தது இன்னது இதுவரை நாம் சிந்தனை செய்ய போகிறது இன்னது என்று வரவேற்பட்ட கூட சுதந்திரம் பெறுவதற்கு நிலையை சொல்லி சுருக்கமாக நண்பர் பெற்ற பிறகு எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் இன்னல் பெற்றுக்கிறோம் என்று ஒரு தொகையான ஒரு அமைப்பை சொன்னார் என்னென்ன வகையிலெல்லாம் நமக்குள்ளோ அத்தனை உண்டும் ஆனால் அவையெல்லாம் ஒரு புறம் இருக்கு நம்முடைய திருவர் ஒரு புறம் இருக்கிறது அது உண்மைதான் இப்ப கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள எத்தனையோ விதமான முறையிலே அரசியலே தனிப்பட்டவர்களிலே சமுதாயத்துறையிலே மொழியிலே பண்பாட்டிலே அல்ல நிகழ்ச்சி நடைமுறையிலே இப்படி எல்லாம் சில தீங்கள் வளர்ந்த போதிலும் கூட ஒரு கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள தெய்வ பக்தியும் ஒரு வளர்ந்து கொண்டுதான் அதை ஒன்றும் மறுக்க முடியாது அது நெறியானதா இருக்காது அதெல்லாம் வேற கூட இருந்தால் நமக்கு மேல் ஒரு இருக்கிறான் அவன் நம்மை காப்பான் என்ற உணர்ச்சி வந்திருக்கு அதை ஒன்றும் மறுக்க முடியாது அது பரவலாக அது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு அதுபோல அவர்கள் அதை குறித்தது போல சென்ற காலத்தின் படிதலாத்திரம் இனி எதிர்காலத்தின் விடுமைய வாழ்வில் இது போல இருக்கிற நெறியான சில நம்முடைய அமைப்புகள் இது திருமணம் திருமணம் இது போன்ற சேக்கலார் தெய்வ சேக்கலார் மன்றம் வைத்து நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் நடத்துகிறார்கள் சைவசித்தாந்த பெருமன்றம் இருக்குது திருச்சியில சைவசித்தாந்த் சபை இருக்கிறது தூத்துக்குடியில சைவசான் சபை இருக்கிறது இப்படி சில மன்றங்கள் நிறைய மதுரையில் திருவள்ளுவர் கழகம் இருக்கிறது இப்படி எல்லாம் சில இடங்கள் நெறியாக இருந்து தம்முடைய பணியை செய்து கொண்டு வருகின்றன அதுபோல அங்காங்க இருக்கிற மக்களும் திருவாசகம் முற்றுவதால் திருமறை முற்றுவதில் திருவண்ணாமலையில் ஐயாவர் சொல்றவர்கள் சொல்வது போல ஒவ்வொரு நாளுமே வந்து கிரி பிரதர்ஷனம் வருகின்றவர்கள் இருக்கிறார் இப்ப அவரே அப்படி வருகிறார் ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலையே வளம் வருகின்றவர்கள் அந்த பெரியாமை பதினாலு கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற பகுதியை இப்படி ஒரு மருகம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வளர்ச்சி மேலும் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற சிந்தனைகளை மாந்தோறும் அல்லது பாரந்தோறும் எல்லாம் நினைவதும் அதை பற்றி நாம் எண்ணுவதுமாக அமைந்திருக்கிறது நம்முடைய தவத்திர சுவாமிகள் போன்றவருடைய அந்த அருளாசி இவை எல்லாம் மீண்டும் இந்த தமிழகம் அவர் சொன்னது போல எல்லாவற்றிலும் சிறிது சிறிதாக விடுபட்டு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்லும் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய விருப்பம் எல்லாம் அல்ல பெருமானதற்கு அருள் செய்வான் என்று கூறி இப்போ இதுவரை நாம் சொன்னது என்னன்னு கேட்டா வளையோடு செண்டு வேல் மைந்தற்கு தன்னுடைய அந்த உக்கரகுமாரனுக்கு பெருமான் தந்ததை சொன்னோம் அது போனமா போனத்தில் சிந்தித்து வரலாறு இப்பொழுது தாளைய நான் தனயன் தாளைய நான் தனையன் சவுந்தர என்று சொல்கின்ற சிவபெருமானுடைய பொதுவனாக இருக்கிற உக்ரகுமார பாண்டியன் தனையன் நம்ம மகன் அந்த தனையனுக்கு வேளை மேல் இளையவன் என்ன வேல் எறிந்தது ஓதுவாம் இப்ப அந்த தன்னுடைய திருமகனுக்கு வேலை கொடுத்து கடலை சோரும்படியாக கடலை வற்றும்படியாக செய்கிறார் அந்த வரலாற்றை இப்பொழுது எண்ணுவோம் என்று சொன்னார் அதுல ஒரு போற போக்கில் ஒரு குறிப்பு என்ன பண்ணான்னு இளையவன் என்ன முருகப்பெருமானைப் போல என்று சொன்ன அப்போ இவர் தான் முருகப்பெருமானா கேப்பையே முருகப்பெருமானை போல என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டா முருகப்பெருமான் என்றால் நாம் இப்ப மேல போய் பெருமானை வழிபாடு செய்யறோமே தானும் தன் தையல் இருமருங்குமாக இருக்க வள்ளி தேவியான இருக்கிற அந்த திருக்கோலம் அது முருகப்பெருமான் கோலம் ஒரு நம்மில் ஒருவர் போல தோன்ற வந்து அது வந்து முருகப்பெருமான முருகப்பெருமானை போல என்று தான் சொல்லணும் எனவே இப்படி ஒரு என்ன பெற்றிருக்கிறார் உக்ரகுமார் என்று பெயர் பெற்றிருக்கிறார் ஏற்ப அந்த திருவிழையாடல் நிகழ்த்துவதற்கு ஏற்பர பாண்டியனாய் தான் ஒரு உக்கரகுமாரனாய் ஆகின்ற பொழுது போல என்ற ஒரு ஓமி சொல்ல வேண்டியதாய் அதிலும் கடலையும் வேலையும் நினைக்கின்ற பொழுது முருகப்பெருமான இருக்க முடியாது கடல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நினந்தால் முருகப்பெருமானை தவறாது நாம் நினைப்போம் ஏன் என்று கேட்டால் கந்த புராண வரலாறு தான் நீண்ட நிறைய வரலாறு சுவரபதிமன் எல்லாம் அடிப்பதற்காக தன்னுடைய ஆறு முகங்களில் என்னுடைய வைத்து ஆறு முகமாக கொண்டிருக்கிற முருகப்பெருமானை தொற்றுவித்து அந்த முருகப்பெருமான கையில் வேலும் கொடுத்து அந்த பெருமான் வாயிலாக அந்த கடலை எந்த கடலை அதாவது ஒரு காலத்தில் சூரபதுமன் போய் இந்த போருக்கு முடியாமல் மாமர வடிவாக இருந்து கடலுக்குள்ளே ஒளிந்து போய்விட அப்பொழுது இந்த வேலை விடுத்து அந்த மாமரத்தை பிளந்து அதன் வாயிலாக சூரபதுமனுக்கு காட்சி கொடுத்து அவர்களை வாழ வைத்த இருக்கதே அதன் நினைவுக்கு வராமல் இருக்க முடியவில்லை அதனால் தான் இங்கே உக்ரகுமாரனுக்கு இந்த வேலை கொடுத்து கடலை வற்ற செய்கிறான் என்று சொல்கின்ற பொழுது இது முருகப்பெருமானை போன்ற உக்ரகுமாரனுக்கு என்று சொல்ல வேண்டியதாய் அப்படித்தரலாற்றை கருத்து என்றும் இளைவனாக இருக்கின்ற பெருமான் என் ஆகவே அப்படிப்பட்ட பெருமான் திருமுருகாட்டுப்பட்டியில் ரொம்ப அற்புதம் அந்த கடலிலே மாமர வடிவாக இருந்த அந்த சூரபதுமணி அடித்த அமைப்பை பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறார் ரொம்ப அருமையான முறையெல்லாம் குறிப்பிட்டார் ரெண்டோரு இடத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த முருகப்பெருமானுடைய திருக்கரங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற பொழுதே நக்கியர் என்ன செய்கிறார் செல் உரள் தடக்கை என்று சொல் சிறுணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை தடக்கை நீண்ட கை முருகப்பெருமானுடைய கை பொதுவாக நம்முடைய சொல்லியிருப்போம் இந்த சாமுத்திரி கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நேர ஒருவன் நின்றால் தன் கையானது இந்த முழங்காலுக்கு அப்படி கொஞ்சம் நிற்கணும் கொஞ்சம் வரணும் இந்திய நாட்டு பிரதமர்ல நேருக்கு அப்படி இருக்கும் அவர் அது நின்றார்ன்னு சொன்னால் அந்த கையானது ரொம்ப அருமையை அந்த முழங்கால ஒட்டும் அது ஒரு நல்ல ஒரு அருமையான இலக்கம் என்று சொல்வதும் வருமான கரங்களை உடையவன் எங்களுடைய பெருமான் அந்த கரங்களை சொன்னார் எந்த பயவராயிருந்தாலும் அவர்களை எல்லாம் டிய முழங்கி அவர்களை அடித்து விடுகின்ற நீண்ட கரங்களை உடையவன் என்று சொல்லி அறிவுப்படுத்துகிறான் நைக்கே பெருமான் காரணம் அவனுக்கு என்ன ஒரு பயவன் இல்லை ஆனால் தன் கீழ் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு வருகின்ற பயமையைத்தான் தன்னுடைய பயமையா ஏற்றுக்கொண்டு அவர் அதுக்கு அது மாதிரி அவர்களை அழிக்க தவிர அவருக்கு என்ன ஒரு பயமையில்லை அப்படிப்பட்ட ஒரு பெருமான் முருகன் என்று சொன்னார் சொல்கின்ற பொழுது பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள் மறைவதற்கு முன்னாலே முடிந்த அளவு போர் செய்து பார்த்தான் முடியல இதனுடைய தவ வடிவம் இருக்குது அதனால ஒரு மாமரமாக ஒரு பெரிய கடலுக்குள்ள போய் அப்படியே தலைகள் மாமரமாக இருந்து பார்முதிர் பானி கடல் காலங்குக்கு புற்று அப்படி உள்ளே சென்றவன் யார்னு கேட்டா சூர் முதல் சூரபிரமன் ஆகிய முதல் அவனை தடிந்த அந்த சூரபதமனை பிளந்த கைவேல் உடையவன் முருகப்பெருமான் என்று பேசுகிறார் எனவேதான் இந்த வரலாற்றை நாம் நினைவுபுற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உக்ரகுமாரன் யார் என்றால் அந்த முருகனை ஒத்திருக்குவனாக இருப்பான் என்று சொன்னார் காரணம் அந்த வடிவாலும் அவன் ஒத்தவன் செயலாலும் ஒத்தவன் அவன் ஒரு கடலை ஒரு காலத்திலே அந்த மாதிரி செய்தான் இப்போ இந்த உக்ரகுமாரன் இப்பொழுது ஒரு கடலை இந்த மாதிரி செய்யப்படும் அங்கே கடலுக்கு பயமில்லை கடலுக்குள் சென்ற அந்த சூரபதுமன் தான் பயமை இங்கே சூரபதுமன் வேறு யாரும் இல்லை கடலே பயிமை அப்படி வருகிறது அந்த வரலாற்றை சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார் அதனால் நினைவு பகுதி அது எனவே இளையவன் என்ன எரிந்தது ஓதுவாம் அப்படின்னு அந்த உக்கரகுமார் பாண்டின் காலத்தில் நிறைய வேள்விகள் நடந்தனமா வேள்விகள் இந்த வேள்வி வந்து சங்ககாலத்தில் நடந்தது சங்க காலத்தில் நடந்தது பல அரசர்கள் ராசசூயம் வேட்ட பெருமற்கிள்ளி என்று ஒரு சோழனை பற்றி குறிக்கிறாங்க பள்ளியாக முதுகுடுமி பெருவழிதி என்று ஒரு பாண்டியன் இதெல்லாம் சங்ககாலத்தில் இருந்த அரசர்கள் அதனால் அவங்களாம் பல்வே பலவேறு வேள்விகள் செய்தார்கள் எனவே ஒரு கால அரசர்களாக இருந்தவர்கள் நல்ல வேள்வி செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வேள்வி இருவகையாக அமைந்திருக்கின்றன ஒன்று பயன் கருதிய வேள்விகளாகவும் சிலர் செய்திருக்கிறார்கள் சிலர் பயன் கருதாது பெருமானை நோக்கியே சில வேள்விகள் செய்திருக்கிறார்கள் இருதரமான வேள்விகள் அமைஞ்சிருக்கிறது இந்த பயன் கருதி செய்கிற வேள்வியெல்லாம் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா இந்த ராசுவயாகம் அஸ்வமேதையாகும் புத்திர காமேசியாகும் என்று பெயர் வரும் அப்படின்னா கேட்டீங்கன்னா தனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒரு யாகம் செய்யும் தனக்கு நீண்ட நடிக பயவர்கள் இருக்கிறாங்க அந்த பயவரை எல்லாம் அடிக்கணுங்கிறதுக்காக என்ன செய் அஸ்வமேதையாக செய்க என்று சொல்வது இப்படி இந்த பகைமை நீக்க அல்லது பொருள் பெருக்க இப்படி எல்லாம் இருக்கிற யாகங்களுக்கு பயன் கருதி யாகங்கள் பல பேர் சிலர் பயன் பயன் கருதாத சிவவேள்வியும் செய்திருக்கிறாங்க இரண்டு முறையும் இருக்கிறது ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா பயன் சிவவேள்வி செய்யும் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தந்தையாருக்கு வேள்வி செய்ய பணம் இல்லை என்று சொன்னபோது கொஞ்சம் முன்னையே சொன்னார் அது ஒரு காலையில் நிறைவேற்றுகின்ற பொழுது என்னுடைய திருவிழம்பருது இது இது என்னுடைய வந்தார் அங்கே அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்தினார் தம்பி மாதிரி வேள் செய்யணும்னு சொன்னேன் அப்படின்னா உடனே பெருமானை கேட்டு இடையினும் தலைனும் என்ன அந்த அருமையான பாடலை பாடி இறைவன் பொன் வழங்க அதை கொடுத்து சிவவேள்வி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் அது மாதிரி செய்கிற வேள்வி எல்லாம் சிவவேள் அந்த வேள்வியை அப்புதிரிகள் செய்திருந்தார் அப்புதிரிகள் அந்த வேள் செய்திருந்தார் அஞ்சி போய் களிமலிய அறலோம்பும் அப்புதி என்று சொன்னார் நம்முடைய தில்லையிலே நம்முடைய தில்லை வாழ்ந்தெல்லாம் செய்த வேள்வியாக தான் கற்றாங்கு எரிவோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்வில்லை என்று ஞான சம்பந்த பாடுகிறார் இதெல்லாம் சிவவேள்விகள் நல்லா அந்த சிவவேள்விகள் செய்தால் இப்போ இப்போ சொல்கிறாங்க இந்த இப்போ அண்மை காலத்தில் ஒன்று சொல்கிறாங்க இப்போ நமக்கு வானம் இருக்கிறது அதற்கு மேலே ஓசோன் ஒரு ஒரு திரைப்படம் இருக்குதான் அது இருப்பதனால தான் நம்முடைய அந்த வெப்பத்தை நேராக நம்ம தாங்காமல் அந்த ஓசோன் தாங்கி இருக்குது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாங்குற அளவுக்கு வெப்பம் இருக்குது இப்ப என்னமோ அதில் சில ஓட்டைகள் விழுகின்றன என்று சொல்றாங்க விஞ்ஞானிகள் அந்த மாதிரி அந்த துவாரங்கள் தொலைகள் விழுவது நமக்கு கெடுதல் தான் ஏன்னா அந்த வெப்பம் நேரடியாக தாக்கும் ஆகவே அது தவறு என்று சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த மாதிரி தொலைகள் அது இயற்கையாக நேடுகின்றன அந்த மாதிரி அந்த ஓசன இயற்கையான அந்த தொலைகள் லேசான விடுது விஞ்ஞானிகளுக்கு கவலைப்படுறாங்க அந்த தொலைகள் இருக்கிறதே அவை இது மாதிரி நல்ல மற்ற மற்ற நெய் விட்டு நல்ல பல ஸ்மித் வெறு சொல்லிகள் எடுத்து வைத்துக் கொண்டு மந்திர விதியோடு நீங்க வேட்டால் வேள்வி செய்தால் இந்த புகையானது சென்று அந்த தொலைகளை அடைக்கும் என்று சொல்கிறார் விஞ்ஞானி சொன்னால் தானே வேள்வி செய்வோம் வேள்வி செய்யும்னா சரி மழை பெய்யும் அதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப நமக்கு இருக்கிற மேலே இருக்கிற தொலைகளை இந்த புகை அடைக்கும் என்று சொல்கிறார் அப்போ இந்த போய் நீங்கள் எல்லாம் எல்லா எந்த மரமும் இல்லை கள்ளி சொல்லி எல்லாம் போடுறதில்லை இதுக்கென்று சில மரம் வச்சிருக்கிறோம் ஆளாம் எழுது அது இந்த இது இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அதை செய்கின்ற பொழுது வெறுமனை எறிவுட்டு வரும் போய்மை செய்யலை மந்திரங்களை கொண்டு செய்கிறோம் செய்கின்ற பொழுது மன்னெண்ணெய்யை ஊத்தலை நெய்யை ஊத்துறோம் எனவே நாம் நினைப்பதெல்லாம் ஒரு பெருமானில் நினைந்தும் செய்வது நெய்யையும் அதோடு மந்திரங்களை வைத்து அப்படி ஒரு குறிப்பாக இன்னென்ன மரங்களை கொண்டு இன்னென்ன மரத்தினுடைய அந்த வேர்களை கொண்டு தான் நாம் எனவே இது அந்த போய் அங்கு சென்று அடைக்குமென்னு சொல்லுவாங்க ஆகவே இப்படி ஒரு காலம் வளருமானால் மீண்டும் வேள்விங்கிறது வளரும் ஒரே ஒரு நாம் நான் பார்த்த வரைக்கும் தெரியும் தெரிஞ்ச வரைக்கும் சிதம்பரத்தில் ஒரே ஒருவர் இருக்கிறார் அவர் பேர் மறந்துட்டேன் அவர் தினமும் வேள்வி செய்து தான் சாப்பிடுவார் தனி நபர் வீட்டில் வீட்டில் சிதம்பரத்தில் இன்றைக்கும் செவடி பாட் திறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி வேள்வியும் செய்து பிறகுதான் உணவருந்ததுங்கிற ஒரு நெறிமுறை சிதம்பரத்தில் ஒரு பெரியவர் செய்திருக்கார் சரி போட்டு இப்படி வேள்விகள் வந்து ரொம்ப செய்கின்ற செய்தாராம் உக்கரகுமார பாண்டியன் நல்ல தர்ம வேள்வி தர்ம வேள்வின்னா நாடு நல்லா அருமையாக வாழணும் நல்ல மழை பொழியணும் என்பதற்காக நம்ம இதில் கூட வாழ்க அந்தனர் என்று சொல்கின்ற அந்த பாசுரத்தில் கூட ரொம்ப அருமையாக சேர்க்கடா பெருமான் விரிவரை தருகிறார் ஏன் என்னுடைய ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று சொன்னார் என்று கேட்டால் இந்த அந்தனர் அப்புறம் வானவர் ஆனினம் ஆனம் ஆனின் பசுக்கூட்டம் ஏன் பசுக்கூட்டம் வளரும் அதனுடைய நெய் தான் இந்த வேள்விக்கு பயன்படும் அந்த வேள்வியை செய்கின்றவர்கள் தான் வாழ்க அந்தனர் வேள்வி நிரம்ப நிரம்ப வருமானால் அருமையா காலகாலத்தில் மழை பெய்யும் அருமையான மழை பெய்யும் அதாம் செய்கிறார் சொன்னால் வேள்வி நற்பயன் வீழ்புணல் ஆவது என்று விளக்கம் தந்தார் இந்த வேல்வியினுடைய பயன் என்னன்னு கேட்டால் நல்ல தங்குதடையின்றி எல்லா இடங்களிலும் ஒப்ப மிகச் சிறப்பான தவறாத மழை வேள்வி நற்பயன் வீழ்புணல் ஆவது என்றெல்லாம் விளக்கம் தந்தார் பெருமாள் ஆகவே அந்த மாதிரி வேள்விகளை அந்த காலத்தில் நிறைய செய்திருந்தாங்க அது இப்ப காலப்போக்கில் கொஞ்சம் குண்டிருக்கதே தவிர இப்ப என்னென்ன யாராவது ஒரு இந்த மாதிரி திருக்கோவில் குடமுழுக்கு விடான்னா ஆகுது ஒரு வீட்டில் திருமணம் நடந்ததுனால ஒரு வேள்விக்கிறோம் இது போல் சமயம் ஒரு அறுபது ஆண்டு இதை விழா போக்குவரத்து இது மாதிரி வேல்வியாக நடக்குது அவளை தவிர பொதுவாக உலக நன்மைக்காக ஒரு வேள்வி செய்வதுங்கிறது கொஞ்சம் குறைந்து போயிடுச்சு என்ன பண்ணுறேன் அப்படி போட்டு சேர்ந்து செங்கட்டு இடத்துல கூட போய் அந்த மாடலன் சொல்லுகிறான் எப்போ பார்த்தாலும் போர் போர்னு கிடைக்கிறியாப்பா நீ ஆட்சிக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிட்டு ஐஐந்து என்று சொன்னார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயுது ஆனால் இத்தனை ஆண்டுகளிலும் நீ என்ன செய்திருக்கிற கொஞ்சம் எண்ணிப்பார் என்று கேட்டால் அறக்கள வேள்வி செய்யாது மரக்கள வேள் இதுவரைக்கும் போர் போர் என்று போரில் போய் மரக்களம் செய்தா வேள்வி செய்தாய் தவிர அறக்கலை வேள்வி செய்யலையேப்பா அது செய்ய என்று கேட்கலாம் வஞ்சிகாண்டத்தில் அதனால வேள்வி செய்வது மிகச் சிறப்பு அந்த உத்தரகுமார பாண்டியன் நிரம்ப வேள்வி செய்தார் வேள்வி செய்தா அது தரும வேள்விகள் சங்காத வேள்விகள்வர் புடையடி போற்ற ஆற்று நாள் சங்க இல்லாத சங்கைங்கிறது சந்தைங்கிற ஒரு பொருள் உண்டு இந்த இடத்துல சங்கைன்னு எண்ணிக்கை எண்ணில்லாத வேள்விகளை செய்தார் செய்த அந்த வேள்விகளை பார்த்து வளர்ந்து கொண்டே போகின்றான் பார்த்தாலும் அதனால என்ன எல்லா இடங்களிலும் அருமையான மழை நம்ம சொல்ல மாதிரி கடல் வாழ சொல்ல சொல்லுமே வான் முயல் வளாது பெய்க என்று வான்முயில் பெய்யணும் ஆனால் வளாது பெய்யணும் என்ன வராதுன்னா எந்தவித கெடுதல் இல்லாதவாறு பெய்யும் இப்போ நமக்கு நல்ல கோடை மழை பெய்யணும் பெய்யணும்னு சொன்னால் அரையும் குறைமா பெஞ்சேன்னு வச்சுங்க இருக்கிற வெப்பத்தை தூக்கி விட்டோம் பெய்யு அப்படிங்க நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் கொட்டணும் நல்ல தரை குழுந்தணும் நல்லா தண்ணி நிரம்பணும் அந்த மாதிரி மழை அப்படி இல்லாமல் வெறும் தூரலாக இருந்தேன்னு வச்சுங்க இந்த காலத்துக்கு மேலே ரொம்ப கெடுதல் தான் அதெல்லாம் வான்முயில் வளராது பெய்யும் இதே ஐப்பசி இருந்தேன்னா எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே கொட்டப்படாது தொடன்னு பெய்யணும் அது நம்ம கஷ்டம் தான் பேசி போக முடியாது எல்லாம் அதெல்லாம் ஒன்று இருந்தாலும் கூட அப்போதான் அந்த அந்த ஐப்பசி கார்த்திகளை வளர்கின்ற நெற்பயிர்களுக்கெல்லாம் நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு